எல்லாச்சினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம நிக்ஸ் செய்ய போகிறது வரகரிசி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் வரகரிசி ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உலத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகா மூணு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கு ஏற்ப கேரட் ஒண்ணு உருளைக்கிழங்கு ஒண்ணு பீன்ஸ் அஞ்சு பட்டானை கால் கப் எண்ணெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் சாப் பத்து ஒரு பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் காய்ஞ்சதும் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டிடும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டலாம் சீரகம் போட்டலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் உளுத்த பருப்பு கடலை பருப்பு போட்டு வருதுவோம் காஞ்சி மிளகா கிள்ளி போட்டு அதையும் வறுத்துப்போம் கருவேப்பிலை போட்டுடுவோம் பொரிஞ்சதோ காயெல்லாம் போட்டுடலாம் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் காய் நல்லா வதங்கினதும் உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி சேர்த்து உப்பு போட்டுலாம் வரகரிசி வந்து ஒண்ணும் ரவை பதத்தி உடச்சு வச்சிருக்கலாம் இந்த உப்பு கலந்த உடனே ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டா ரெண்டு கப் தண்ணி ஊத்திடுவோம் தண்ணி ஊத்தி இந்த தண்ணி கொஞ்சம் முட்டை முட்டையா கொதிக்க வரும் அந்த வரகரிசியை கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொட்டி கலரி எடுத்து கலரிட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியா அழகா சுப்பாபா வந்திருக்கும் நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா சுப்பா பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வரகரிசி உப்புமா தான் யார் இதே மாதிரி அதுலாம் கூட பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்